சளியை கண்டு சிறு கல்லை எடுத்து அதை சுரண்டினார்கள் பின்னர் உங்கள் எவருக்கேனும் சளி உமிழ அவசியம் ஏற்பட்டால் தம் முகத்துக்கு நேராகவோ தம் வலப்புறமோ உமிழ்தாகாது தம் இடப்புறமோ தம் இடது அடியிலோ அவர் உமிழ்ந்து கொள்ளட்டும் என்று கூறினார்கள்